ते भवतु, ते ओम இது எதோட சம்பந்தம் வைக்கிறதோ அதைப் பொறுத்து அந்த குணங்கள் வெளிப்படுகின்றன நல்ல சூழ்நிலை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மனசு இருக்கு சரியில்லாத சூழ்நிலை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மனசு இருக்கு சில சமயம் சூழ்நிலை நல்லா இருந்தாலும் மனசு தானாகவும் அப்படி இருக்கு ஆகையினால பெரும்பாலும் இந்த உலக விஷயங்கள் எல்லாம் மனதை அந்தந்த குணங்களை வெளிப்படுத்துவதற்கு கேத்துக்காக இருக்கிறது மூணு குணமும் இருந்தாலும் குணத்தை வெளியில கொண்டு வரணுங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு ஆகையினால்தான் சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் உலகத்தோட கான்டாக்ட் வச்சுக்கணும்னு சாஸ்திரம் கண்டிப்பாக இருக்கிறது நீ விரும்புவது சாந்தம் அது உன்னுடைய மனசுல ஏற்கனவே இருக்கிறது அதுக்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டாயே நீ சாந்தமாக இருக்கலாம் வேதாந்தத்தை பற்றி நான் பேசல வேதாந்தம் அதுக்கும் நம்ம அப்பாற்பட்டது அது வேற விஷயம் சாதாரணமாக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீ இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் வளர்த்துக்கொண்டாயானால் உன் உள்ளத்தில் இருக்கின்ற சத்துவப்பிரதானமான அந்த மனசு சாஸ்திரப்படி மனசு சத்துவ பிரதானம் ஆகிய அந்த சத்துவ பிரதானமான அந்த மனசு தன்னுடைய உண்மையான சொ நிலையில் அது இருக்கும் குணங்களை பற்றி விரிவான விளக்கம் கீதை பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு முதல் பகுதி இவைகளில் காண்க அவ்வளோதான் இதெல்லாம் கீதையில் விரிவாக கிருஷ்ணர் நிறைய சொல்லியிருக்கிறார் கீதையை படித்தா நன்றாக புரியும் ஆகையினால இந்த சாத்திகம் எது சாத்திகமான புஸ்தகம் எது சாத்திகமான உணவு எது யாரெல்லாம் சாத்திகமான ஜனங்கள் இதெல்லாம் நம்ம சொன்னோமே பத்து நீ உட்காந்துப்பா ஆ சரி அப்போ இந்த பத்தையும் சொன்னார் அவர் இந்த பத்தின் மூலமாக நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அந்த குணங்கள் நம்முடைய குணங்களுக்கெல்லாம் இந்த பத்தும் காரணமாக இருக்கிறது குணம் மூணு குணமும் மனசில் இருந்தாலும் எந்த குணத்தை விருத்தி பண்றது அப்படிங்கிறது இதெல்லாம் பொறுத்து இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த குணத்தை ரஜோ குணத்தை விருத்தி பண்ணக்கூடியவைகள் எது தமோ குணத்தை விருத்தி பண்ணக்கூடியவைகள் எவை சத்துவ குணத்தை விருத்தி பண்ணக்கூடியவைகள் எவை என்று சொல்லது இதெல்லாம் சத்துவத்தை கொடுக்கும் இதெல்லாம் ரசஸ கொடுக்கும் ரஜஸ விருத்தி பண்ணும் ஏற்கனவே இருக்கு இதெல்லாம் சத்துவத்தை விருத்தி பண்ணும் இதெல்லாம் ரஜஸ விருத்தி பண்ணும் இதெல்லாம் தமசி பண்ணும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதான் கிருஷ்ண என்ன சொல்லுகிறார் இதெல்லாம் குண ஹேத்தவகா குணஹேத்தவகா குணங்களை பண்ணிக்கணும் சொல்லிட்டேன் குணவருத்தி குணங்கள் ஏற்கனவே இருக்கு சத்துவகுணம் குணம் தமோ குணமும் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுகிறது அதை வெளிப்படுத்துகிறது இதெல்லாம் உள்ள போய் உட்கார்ந்து கொண்டு அதுவாகவும் வெளிப்படுத்துகிறது சில சமயம் சூழ்நிலை இல்லாட்டாலும் மனசுல வருது சொப்பனம் எல்லாம் வருது அப்புறம் தனியாக இருந்தாலும் கூட அதெல்லாம் வருகிறதுன்னு சொன்னால் அதில் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதை இனிமேல் பின்னாடி கேட்க போறாங்க சனக்காதி முனிவர்கள் அதை கிருஷ்ணர் பதில் சொல்ல போகிறார் அந்த பகுதியில் அதை பார்க்கலாம் நாம இப்போ இதை சொன்னதுக்கு பிறகு கிருஷ்ணர் இதை பத்து சொல்லி விட்டார் இதெல்லாம் குண விருத்திக்கு காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா இதில் எதெல்லாம் பெரியவங்க ஸ்துதி பண்ணுறாங்களோ அதெல்லாம் சாத்திகம் எதெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அதெல்லாம் தாமசம் எதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் விட்டாங்களோ அதெல்லாம் ராஜசம்னு சொல்லி பெரியவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிடுறாரு அதெல்லாம் கிருஷ்ணர் பகவானே வினயமாக ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் பிரந்தமராஜ்வி राजसं பிரந்தாராஜபேதம் मध्ये இவைகளுள் இவைகளு இவைகளுள் தச குணேதவா தளை விருத்தி பண்ணக்கூடிய இந்த பற்றுள் பத்தில் இவைகளுள் எது எத்து விர்தாக பிரச்சதே தத்து தத்து சாத்விகம் எதெல்லாம் விருத்தாக வத்தாகன்னா ஞான விரத்தாக நத்து வயோவருத்தாக விருத்தாகனு வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்கள்னால் யாரு வயசானவங்கன்னு அர்த்தம்னா சரீரத்தில் வயசானவங்க இல்லை அறிவில் முதிர்ந்த பெரியோர்கள் பெரியோரெல்லாம் பெரியோர் மல்லர் சிறியோரெல்லாம் சிறிய மல்லர் ஞான விருத்தாக சித்திரம் பட்டத்தரோர் மூலே விரத்தா ஷிஷ்யா குரு யுவா வந்து அவர் குரு வந்து சின்ன வயசாக இருக்கு சின்ன வயசில் இருக்கார் ஷிஷ்யாக்கள்லாம் வயசானவங்களாக இருக்காங்க இந்த இடத்துல விரத்தாகன்னு சொன்னால் ஞான விருத்தாக இன்றைக்கு எடுத்துக்கலாம் வயதிலும் அறிவிலும் முதிர்ந்தவர்கள் ஏன்னா வயசாக வயசாக நிறைய அனுபவங்கள்லாம் ஏற்படும் நமக்கே சில சமயம் அது இல்லாமல் போயிடுறது அது வேற விஷயம் ஆனா பொதுவா நார்மலா ஜென்ரலா வயசா வயசா வாழ்க்கையில அடிபட வாழ்க்கையை பத்தி ஓரளவுக்காது போச்சுன்னு அது என்ன பண்றது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது பத்தி ஆகையினால இங்க சொல்லுகிறார் விருத்தாக கிருஷ்ணர் எவ்வளவு வினயமா சொல்லுவோம் விரத்தாக எது எத்து எது பிரச்சக்ஷத்தை பிரச்சக்சத்தைனா போற்றுகிறார்கள சாக சொல்லுிறார்களோ சாக சொல்லுகிறார்களோ தத்து தத்து சாத்திகம் அதெல்லாம் பெரிய நல்லதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் சாத்விகம் நமக்கு வந்து எது நமக்கு பிடிச்சது வந்து நமக்கு நல்லதாக இருக்கிறது இல்லை வழக்கமாக நமக்கு பிடிச்சது நமக்கு நல்லதாக இருக்கிறது இல்லை நமக்கு பிடிக்காதது நல்லதாக இருக்குது வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய உண்மை இதெல்லாம் சொல்லுவாங்க எதெல்லாம் உனக்கு சுபாவமாக பிடிக்குதோ அதெல்லாம் இம்மாரல் இல்லீகல் அன்ஹெல்தி இதெல்லாம் உனக்கு சுபாவமாகவே பிடிக்கிறதோ அதெல்லாம் இம்மாரல் இல்லீகல் அன்ஹெல்தி நமக்கு வந்த உடனே கங்கையில் குளிக்கணும் தோன்றது ஒரு இமோஷன் வந்த ஒரு இமோஷன் உணர்ச்சி வேகம் அதெல்லாம் பார்த்த உடனே போய் குளிச்சுடணும் தோன்றது அது என்ன ஆகுறதுன்னா அன் அன்ஹெல்தி சுவாமிகள் முன்னாடியே ஒரு நாலஞ்சு பக்கத்தை என்னமோ எல்லாம் கிறுக்கு கிருக்குன்னு கிருக்கி வச்சிருக்கார் அதில் ரெண்டு கிறுக்கு கிருக்கியிருக்கார் வந்த இரண்டு நாட்களுக்கு கங்கையில் குடிக்காமல் இருப்பது நல்லது நல்லது என்று போட்டிருக்கிறார் நல்ல வேலை ரெண்டு டாக்டர் கேம்பில் நம்ம கேம்பில் நம்ம வந்தாங்க எதுவும் மருந்தை கொடுக்குறாங்க சரியா போச்சு நம்ம எதெல்லாம் பிடிக்கிறதோ அது அப்படித்தான் இருக்கு ஜிலேபி ரெண்டு போட்டாங்க எக்ஸ்ட்ரான்னா போட்டால் சந்தோஷமாக சாப்பிடணும்னு தோன்றுறது எதெல்லாம் நமக்கு பிடிக்கிறதோ அதனால தான் உபனிஷத் சொல்லிது ஸ்ரேய்ச்ச பிரேயம் ஏத மனுஷ தௌ சம்பரீத்திய விவினக்தி தீர்த்த தையோஸ் ஸ்ரேய ஆததான சாது பவதி ரொம்ப அழகாக சொல்லியது மனிதனுக்கு நன்மையைத் தருவது என்று ஒன்று இருக்கிறது அவனுக்கு பிடித்தது என்று ஒன்று இருக்கிறது பிடித்ததை நாடுபவன் அர்த்தாத்துணீதே அதாவது அர்த்தாத்து ஹீயதே அவன் வந்து வாழ்க்கையில் அவன் அழிவை பெற்று விடுகிறான் வாழ்க்கையை பயனில்லாமல் ஆக்கி விடுகிறான் ஆனால் நன்மையை அடைபவன் அவனை வந்து விவேகிங்கிறார் எம கட்டு உப நிஷத்துல நமக்கு கஷ்டமா இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுலாம் நீங்க நல்லா பாருங்க அதெல்லாம் அநேகமா கெடுதலாக தான் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பதே முக்காலே அரைக்காலே வீசம் எந்திரிக்கிறது நமக்கு பிடிச்சா இங்கே வந்ததுனால இந்த தேச விசேஷம் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம என்னோ கொஞ்சம் முன்னாடி பின்னாடி புண்ணியம் பண்ணதுனால எந்திரிக்கனும் தோன்றுறது பரவாயில்லை எந்திரிக்கனும் தோணுமா என்ன தூங்கத்தான் நமக்கு பிடிக்கும் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுவோம் பிராமே முகூர்த்தே முத்தாய சிந்தையே ஆத்மஹிதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆத்மாவுக்கு ஹிதமான விஷயங்களை சிந்தனை பண்ணுவாயாக அப்படின்னு ஏதோ சாஸ்திரம் சொல்லுகிறது தர்மசூத்திரங்கள்லாம் சொல்லுகிறது ஆகையினால அது ரொம்ப வளர்ந்துட்டே போகும் நான் நிறுத்திக்கிறேன் ஆகையினால என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் பெரியவங்க சொல்கிறதுலாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்களாம் கருணாமூர்த்திகள் அவங்க நல்லவங்களாம் இருந்துட்டு போயின்ட்டுருக்கலாம் இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லி என்ன ஆக போகிறது சொல்லி பேசாமல் போகலாம் அவங்க அடிபட்டு உதப்பட்டு ஒரு வேலைக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போகலாம் இருந்தாலும் அவங்க உத்தமமான சாத்திக புருஷர்கள் ஆகினாலும் அவங்க கருணையினால் என்ன சொல்கிறாங்க ஜனங்களே காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர் அரண்டாகார பூகமினும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே பேசாமல் பாடிட்டு பேசாமல் அவர் அவர் மோட்சத்தை அடைஞ்சு போயிருக்கலாமா இல்லையா தாய்மாரவர் எனக்கு இந்த பாட்டெலாம் பாடி வைக்கணும் யான் பெற்ற இன்பம் பெருகே எனக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கூட கொடுக்க மனசு வராது ஏன்னா சுவாவம் நூறு கோடி இருந்தால் அதை இப்போ எப்படி இன்னும் இருநூறு கோடி ஆக்கிறதுங்கிற எண்ணத்தில் தான் இருக்க முடியும் ஆனால் இந்த கருத்துக்களை எவ்வளவு சொன்னாலும் வளரும் வித்யா த வித்யா பிரச்சன குப்தம் தனம் நச்சோரஹாரியம் நச்சராஜாரியம் நிராத்ருபாஜ்யம் நச்சபாரஹாரி வியே கிருதே வர்தேவ நித்யம் வித்யாதனம் சர்வதனா பிரதானம் இது திருடம் திருட முடியாது நச்சோரஹாரியம் ராஜா டாக்ஸ் போட முடியாது நீ இவ்வளோ படிச்சிருக்க எனக்கு டாக்ஸ் போடுவீன்னு சொல்ல முடியாது ராஜா சொல்ல முடியுமா என்ன நீ பிரம்மசூத்திரம் படிச்சுட்ட ஆகையினால இனிமே நீ இவ்வளோ டாக்ஸ் கட்டணும்னு ராஜா சொல்ல முடியாது ராஜஹஹம் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கோ நான் நீ படிச்சதுதான் எனக்கு பாதி குடுக்கிற போதும் வீட்டுல எவ்வளவு சண்டை வருது சண்டை புடுங்க முடியுமா அவர்தங்கிட்ட இருந்து அண்ணனோ தம்பியோ நச்சா பார ஒட்டா இருக்கான் பணத்தை வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியாம முடிச்சு இப்ப வடியில வச்சு பாக்குறோம் அங்க வச்சு பாக்குறோம்னால போட்டு திரும்ப திரும்ப சாவியை பார்க்க வேண்டியிருக்கு ஐயோ பாரமாக வெயிட்டார் என்னமோ பண்ணுது மனசுக்கு அதுக்குள்ளே இருக்கேன்னா சும்மா ஒரு காகித பைக்குள்ளே போட்டு வச்சிருக்கோம் நமக்கு அது காகிதப்பை மட்டும் வெளியில் இருக்கணும்னு தெரியும் ஆனால் நமக்கு தெரியாதுக்குள்ளே பணம் ஐயோ எவனா தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது நமக்கு என்னன்னா பாரம் ட்ரெயினில் வந்து தூங்க வருதா ராத்திரின்னா உள்ள எல்லாம் பணம் இருக்கு போராடத்துக்கு சூப்பரன்டென்ட் வேற எச்சரிக்கை போயிட்டு போயிடுறேன் ஜான்சியில் நீங்கள் வந்து தூங்கக்கூடாது ஜான்சி வரும்போது நீங்கள் எல்லாரும் ஒளிச்சிருக்கணும் இல்லாட்டி ஒன்றும் காணாமல் போயிடும் நான் உங்களுக்கு இப்போவே எச்சரிக்கை பண்ணுறேன் ரெண்டு மூணு கேம்ப்ல நிறைய பேர் பல பவுன் இருபத்தஞ்சி பவுன் முப்பது பவுன்லாம் போயிருக்கு அதனால ஜாகிரதையாக இருங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரி இருக்கட்டும் நமக்கு என்ன பாரமாக இருக்கிறது இல்லையா அது இருக்கிறதுங்கிறது பாரமாக இருக்கு திரும்ப திரும்ப போத்திக்க வேண்டியிருக்கேன் வேண்டியிருக்கு பயமா இருக்கு பத்து பேருக்கு தெரியவும் வேணும் சில பேருக்கு தெரியவும் விடாது நம்ம போட்டுருக்கோன்னு தெரியவும் வேணும் அது தெரியவும் விடாது திருடலுக்கு தெரியப்படாது அடுத்தவங்களுக்கு தெரியணும் நமக்கு நகை இருக்குன்னு தெரியணும் எப்படி நடக்குமாதிரி அதுக்கு ஏதாவது மந்திர ஜாலம் தான் கத்துக்கணும் திருடருக்கு தெரியாமலும் மற்ற பெண்களுக்கு தெரியும் போல போட வேண்டும் என்பது எதுக்கு சொல்றேன் ஞானம் அறிவு இதெல்லாம் வந்து பாரமா இல்லை நச்ச பாரஹாரி அது மாத்திரம் இல்லை பணத்தை செலவு பண்ண தீர்ந்து போயிடும் வருங்க கொண்டு வந்தோம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் செலவுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தோம் ருத்ராட்ச அது இது இல்லை தேஞ்சு போயிட்டு இன்னைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு சீக்கிரம் போயிட்டா பரவாயில்லையா நாலு ரெண்டு நாள் இருந்து அதிகமாகிடு போட்டுருக்கு செலவு யார்கிட்டயா கேட்காம கேட்காம காலத்தை ஓட்டணுமே தோன்று இப்போ வெஜை அதெல்லாம் செலவானா போயிடும் ஆனால் வெஜை கருத்தை வர்தத ஏவ வந்து அறிவை மாத்திரம் செலவு பண்ண பண்ண விருத்தி வித்தியாதனம் சர்வதனாத் பிரதானம் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு எவரோட செருப்புன்னு அதனால இந்த சாத்திகமானதெல்லாம் பெரியவங்க நமக்கு நல்லதை தான் சொல்றாங்க அவங்க பாட்டுக்கு பேசாமல் போயிருக்கலாம் ஆனா அவங்க நமக்கு நல்லதை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த உலகத்தில் அமைதியாக ஆனந்தமாக சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு போகிறேன் என் நான் எதுனால வாழ்ந்தேனோ அதை நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா அவனும் சந்தோஷமாக இருப்பானே அவன் சந்தோஷமாக இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமாக துக்கமாகிறது இல்லை நான் சந்தோஷமாக இருந்தேன் வச்சிருக்கு அவைலபிள் கடை விரிக்கிறேன் வாழ்றவங்க வாங்கிட்டு போங்க கடை விரித்தேன் கொள்வார்கள் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை கடை இல்லைன்னா அது ஒரு வகையான துக்கம் அது கடைவிரித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு சொன்னா அது ஒரு வகையான துக்கம் தான் அது அது கடை விரிச்சா கடை எவனா வாங்குறவங்க இருக்கதான் இருப்பான் சும்மா பள்ளிக்கூடத்து வாசல ஒரு குட்டி கடை போட்டாலும் வாங்கறதுக்கு ஆள் இருக்கு குழந்தைங்களா ஒன்னு வாங்கிட்டு போவோம் ஆகையினால பெரியவங்க எல்லாரும் நல்லதான் சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால கிருஷ்ணர் சொல்றார் எத்யது விரத்தாக பிரச்சக்ஷத்தே தத்து தத்து அவங்க எல்லாத்தையும் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் சாத்திகம் சாஸ்திரம் இதனாலதான் சாஸ்திரமும் இருந்துகிட்டே இருக்கு திருக்குறள் இந்த புத்தகங்கள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா மனிதன் இயல்பாகவே நல்லவனாக இருக்கிறான் என்றால் நூல்கள் தேவையில்லை கடவுள் தேவையில்லை எது மதமே தேவையில்லை மனிதன் இயல்பாக நல்லவனாக இருப்பதில்லை அதனால் அவனுக்கும் சமுதாயத்துக்கும் கேடு விளைகிறது அதனாலதான் திருக்குறள் கடவுள் வழிபாடு இந்த மாதிரி நல்லதெல்லாம் வச்சதுக்கு காரணமே அதுதான் இல்லாட்டி இந்த புஸ்தகத்துக்கெல்லாம் வேலையோ இல்லையே கேம்போ அவசியம் இல்லையே நமக்கு ஆனந்தம் அங்கேயும் இருக்குன்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு தூரம் அவசைப்பட்டு வந்து ஆனந்தத்தை தேடணும் ஆகையினால்தான் சாஸ்திரங்களே உட்கார்ந்துட்டு இருக்கு ஜனங்கள் வந்து நல்லாவே செய்ய மாட்டாங்க நீ வந்து காலையிலருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும் நீ ஊதுற சங்க ஊதிக்கின்றே இரு போடுற விதைய போட்டுகிட்டே இரு முளைக்கிறது முளைக்கட்டும் இந்த உலகத்தில் கொஞ்சம் பேராவது நல்லா வாழும்னு நினைக்கிறவன் சில பேர் இருப்பான் அவருக்காவது அது பயன்படும் அப்படின்னு தான் அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க அதனால அப்படி சில பேர் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு இருக்கிறதுனால தான் சாஸ்திரம் இருந்துகிட்ருக்கு இல்லாட்டி சாஸ்திரம்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படி கடைப்பிடிக்கிறதுக்கு சில பேர் இருக்கிறதுனால அதில் பயன் இருக்கிறதுனால தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் இத்தனை கால கால வருஷ காலமாக இருந்து கொண்டு ஆகையனால கிருஷ்ணர் சொல்லுகிறார் எது எது விரத்தாக பிரச்சக்சதே தத்து தத்து சாத்திகம் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் அழகா சொல்லிட்டாங்க பெரியவங்க எதை புகழ்றாங்களோ அதெல்லாம் சாத்திகம்ப்பா கீதையில எவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டார் கிருஷ்ணர் சாத்திகத்தை சொல்றதுக்காக வேண்டி பதினாலாவது அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயம் பதினேழாவது அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயத்திலையும் முதல்ல ஒரு போர்ஷன் இவ்வளவு எஃபர்ட் எடுத்துக்கொண்ட கிருஷ்ணர் இங்க ஒரு வார்த்தையில முடிச்சிட்டு போயிட்டார் அங்கே அவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் சாத்விகம் இதெல்லாம் ராஜசம் இதெல்லாம் தாமசம்னு ஸ்லோகம் வாரி வாரியாக சொன்னாரங்க ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா பெரியவங்க எது நல்லதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் சாத்திக்கும்ப்பா சிம்பிள் பெரியவங்க எதெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அதெல்லாம் தாமசம் எதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் தாமசம் திருக்குழல்ல வள்ளுவர் எதெல்லாம் செய்யணும் தீவினை அச்சம் பயனில் சொல்லாமை அழக போட்டிருக்கு தலைப்பு இதெல்லாம் வேண்டாம் வருவதே இன்பம் புகழும் இல்லை புண்ணியத்தினால வர்றதுனால உண்மையான இன்பம் மத்த எதனாலையும் வர முடியாது அப்படி எல்லாம் பல வார்த்தைகள் அவங்க சொல்லி நமக்கு நல்லதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை கிருஷ்ணன் எடுத்துக்கொண்டார் ஆனா அவங்க ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டாங்களே செல்லதில்லான சுவாமிஜி கல்லு சாஸ்திரத்தில் அது நிந்திக்கப்பட்டு இருக்கிறது சாராயம் கல்லு இது போன்ற போதைப் பொருள்கள் சாஸ்திரத்தில் நிந்திக்கப்பட்டிருக்கிறது பெரியவர்கள் அதை நிந்திக்கிறார்கள் இது போன்ற கங்கை முனித முதலான புனித தீர்த்தங்களை அவர்கள் போற்றுகிறார்கள் இந்த காஃபி டீயை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னா காஃபி டீ வந்து ஒண்ணுமே சொல்லாம விட்டதுனால அது ராஜசம் உ தத்து ராஜசம் எது நியூட்ரன் ஒண்ணும் விட்டு போயிட்டாங்க ராஜசம் அப்படின்னு சொல்லி சுருக்கமா எது சாத்திகம் எது ராஜசம் எது தாமசம் டெபினேஷன் கொடுத்துட்டார் கிருஷ்ணர் பெரியவர்கள் போற்று இந்த பத்துல இந்த பத்து பத்து விஷயங்களில் பெரியவர்கள் எதை போற்றுகிறார்களோ அதெல்லாம் சாத்விகம் இந்த பத்தில் பெரியவர்கள் எதையெல்லாம் நிந்திக்கிறார்களோ அதெல்லாம் தாமசம் எதையெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் விட்டு அதெல்லாம் ராஜசம் அவ்வளவுதான் சரி அப்ப நான் என்ன பண்றதுன்னு அடுத்த ஸ்லோகம் ततो धर्मस्ततो சேவே புமாசுவோனம் वे पुमान ततो धर्मस्ततो सात्ेत तथान यमृतिरपोहन पुमा सविवृद्ध सात्न्य சேவேத ரொம்ப அழகாக சொல்லுகிறார் கிருஷ்ணர் இந்த லாங்குவேஜே அவ்வளோ அழகாக இருக்கு புமான் மனிதனானவன் புமான்னா ஸ்திரீ இல்லைன்னு போட்டுவிடாது நினச்சிக்காதீங்க புமான் ஸ்திரீனா ஒன்று தான் இது வந்து கூட்டாக கூட்டமாக இருக்கிற போது புமான்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம் அவ்வளோதான் அது ஏன்னா கேட்கப்படாது இப்போ புமான் சத்வ விருத்தையே சத்வ விருத்தையேன்னு அர்த்தம் தன்னுடைய மனதில் இருக்கின்ற சத்வகுணத்தை விருத்தி செய்வதற்காக நல்லா புரிஞ்சுக்கணும் தன்னுடைய மனதில் இருக்கின்ற சத்துவகுணத்தை வெளிப்படுத்துவதற்காக சத்துவகுணத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக சத் சத்துவகுணத்தை நன்கு ஓங்கச் செய்வதற்காக வளரச் செய்வதற்காக என்ன பண்ணணும்னா இது சொல்லப்பட்ட சாத்விகமான விஷயங்களையே சேவேத்த சேவைத்தனா கடைபிடிக்க வேண்டும் சத்வம் வளர்ச்சியுட விரும்பும் மனிதன் சத்வத்தையே கடைபிடிக்க வேண்டும் இதுல சொல்லப்பட்ட சத்வத்தையே கடைபிடிக்க வேண்டும் என்ன சொல்லியாச்சு வேதாந்த சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் சத்வம் எல்லாம் அந்த காலத்தை அந்த ஆகமஹா ஆப்பகா தேசகா காலகா எல்லாம் சொல்லியாச்சு நீங்கள் உங்க நோட்ஸ் ஞாபகம் இருந்தால் ஞாபகப்படுத்தீங்க நோட்ஸ் இருந்தா நோட்ஸை பாருங்க டேப் இருந்தா போட்டு கேட்டுங்க சாத்விகாணியே அது ஒருத்தர் பெருசா எழுதுறத நிவத்தி சாஸ்திராணியே சேவைத்த ந பிரவருத்தி பாகண்ட சாஸ்திராணி அப்படியே நீளமாக எழுதுறார் இவர் எல்லாரும் நிவருத்தி சாஸ்திரம் என்ன இந்த சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கான சாஸ்திரங்களையே படியுங்கள் இந்த சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் உழருவதற்கான காரணங்களை காரணங்களை உடைய சாஸ்திரங்களை படிக்காதீர்கள் பிரவிற்த்தி சாஸ்திரம் ரஜோகுண சாஸ்திரம் அப்புறம் பாகண்ட சாஸ்திரம்ங்கிறது தமோ சாஸ்திரம் காப்பாளிக்க மதம் இந்த மாதிரி இந்த நரபலி கொடுக்கிற சாஸ்திரங்கள் அதை பற்றி விசேஷமாக பேசுகிற புஸ்தகங்கள்லாம் இருக்கு ஆகினால ந பிரவருத்தி பாகண்ட சாஸ்திரானி சேவைத்த நிவருத்தி சாஸ்திராணி ஏவ சேவை அந்த ஏவ ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்தியம் ஏவ ஜெயத்தே வாய்மை வாய்மை வெல்லும்னு போடல வாய்மையே வெல்லும் இவனுக்கு புத்தி வராதுங்கிறது உபனிஷத்து சொல்லுகிறது சத்தியமே நானிருத்தம் சத்தியா வித்தோ தேவ அது மாதிரி இங்கீஷர்கள் சாத்விகானி சாத்திகமானதானி வந்து ஃபாலோ பண்ணணும் சத்துவருத்தி சத்துவருத்தி வேணும்னா சுவாமிஜி நான் அமைதி இல்லாமல் இருந்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் அப்படி சொல்லலையே அமைதி வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சாத்விக் ஆணையே செய்வேன் எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா தான் நாங்கள் அப்படித்தான் இருந்தா தான் எங்களுக்கு இருந்த நல்லா இருக்கிற மாதிரி தோணுது ரொம்ப நல்லது தீர்காயுஷ்மான் பவா கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் கடவுள் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் காட் பிளஸ் யூ ஐஎம் ஆல்சோ பிளஸ் யூ எல்லாமே பண்ணுறேன் நல்லது ஏன்னா நம்ம போய் யாரையும் வற்புறுத்த முடியாது ரொம்ப ரோட்டில் போய் நடு ரோட்டில் மீட்டிங் போட்டு பாபிகளே அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் பேச முடியாது நம்ம வந்து முறையாக அதை சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டியனால் பிரிபண்டாஸ்திராணி தீர்த்தா ஆபா ஏவ ந சுரா ஒரே வார்த்தை என்னன்னா ஆபா ஏவ தீர்த்தம்னா இதுக்கெல்லாம் இந்த ஜலத்துக்கு பேர் தீர்த்தம்னு பேர் தீர்த்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா சம்ஸ்கிருதத்தில் தூய்மைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம் தீர்த்தயதி புனாதி இது தீர்த்தம் அதனால் பவித்ர மாதா கங்கா மாதா தீர்த்தம் தீர்த்தங்கிற வார்த்தைக்கு அதிர்ஷ்ட அதிருஷ்டம் சுவாமிஜி கங்கையில குடிக்க கூடாதுங்கிறீங்க முங்கினா அதிர்ஷ்டபலம் என்ன நீங்க என்ன ஏதாவது ஒரு மனசுல ஒரு தெளிவா ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லையா நான் நிறைய பிரகதப்பி ஏன முராரி சமர்ச்சா கிரியத்தை தசிய யமேன சர்ச்சா அதனால் தினமும் போய் புரோஷிச்சுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அது முங்கினா சில ப்ராப்ளம் எல்லாம் வருது அதனால் அது வந்து அந்த காலம் தேசம் அதெல்லாம் பார்த்து நம்ம இங்கேயே இருந்திருந்தோமானா கொஞ்சம் முறையாக பழகி அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் கங்கையை வந்து கங்கா கங்கை தி யோ ப்ரூஜா யோஜனானாம் ஷதைரப்பி முச்சியத்தே சர்வ பாப்பேபியாக விஷ்ணுலோகம் சகச்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க கங்கை கங்கேன்னு எத்தனையோ மைலுக்கு அந்த வாய்னால சொன்னா கூட முச்சியத்தை சர்வ பாப்பேபியா எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாம் சொன்னாலே கங்கா கங்கா இடி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதை அப்படி பாருங்க சம்ஸ்கிருதம் நல்லா புரியுறது இல்லையா நூத்துக்கணக்கான யோஜனமில் தூரத்துக்கு அந்த பக்கம் கங்கா கங்கான்னு சொன்னாலே போருவான் சர்வ பாபே எல்லா பாபத்திலிருந்து விடுதலையான் விஷ்ணுலோகம் சகச்சதி அவன் விஷ்ணுலோகத்துக்கு போகிறான் புண்ணியத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் இப்படி மிகப்படுத்தி சொல்றது அதனால இங்க நாங்க வந்து ஒரு ரெண்டு நாலு வருஷம் இருக்கும் அதனால் தினமும் போய் புரோட்சிச்சுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அது முங்கினா சில ப்ராப்ளம் எல்லாம் வருது அதனால் அது வந்து அந்த காலம் தேசம் அதெல்லாம் பார்த்து நம்ம இங்கேயே இருந்திருந்தோமானால் கொஞ்சம் முறையாக பழகி அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் கங்கையை வந்து கங்கா கங்கேத்து யோப்ரூஜா யோஜனானாம் ஷதைரபி உச்சியத்தே சர்வ பாப்பேபியாக விஷ்ணு லோகம் சகச்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க கங்கை கங்கேன்னு எத்தனையோ மயிலுக்கு அந்த பக்கம் வாயுநாள் சொன்னால் கூட முச்சியத்தை சர்வ பாப்பேபியா எல்லா பாவத்திலேருந்தும் விடுதலையாம் சொன்னாலே கங்கா கங்கா இூயாத்து யோஜனானாம் சதை அப்படிங்க சம்ஸ்கிருதம் நல்லா புரியுறது இல்லையா அநூற்றுக்கணக்கான யோஜனை மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் கங்கா கங்கான்னு சொன்னாலே போர்வான் முச்சியத்தை சர்வ பாப்பேபியா எல்லா பாவத்துலேருந்து விடுதலையான் விஷ்ணு லோகம் சகச்சதி அவன் விஷ்ணு லோகத்துக்கு போகிறான் இல்லை ஒரு புண்ணியத்துக்கா புண்ணியம் கிடைக்குங்கிறத இப்படி மிகப்படுத்தி சொல்கிறது அதனால இங்கே வந்து ஒரு ரெண்டு நாலு வருஷம் சுவாமிஜியோட பர்த்டே தயானந்த சுவாமிஜியோட சஷ்டிப்த பூர்த்தி இங்கே விசேஷமாக பண்ணிணாங்க நாங்கள்லாம் வந்திருந்தோம் அப்போ நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பிராமணர்களெல்லாம் வேத புரோகிதர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் எனக்கு அப்போ தான் அவங்க பண்ணதுக்கப்புறம் தான் இது இந்த சம்பிரதாயமெல்லாம் இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வந்துது இங்கே வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க கங்கை அப்போ அந்த கோயில் படிக்கிட்டே போய்ட்டு இருந்தது அந்த சமயம் மழை நல்ல மழை இந்த கோயில் அந்த படி இருக்க இறக்கத்தில் அங்கே போயிட்டு இருந்தது அவ்வளோ ஜலம் அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்த உடனே ஒருத்தர் நேராக போய் டக்குன்னு குளித்தார் உடனே ஒருத்தர் ஓய் என்ன ஓய் உடனே வந்த உடனே முங்குரீரே ஓய் கங்கா கங்கான்னு சொல்லி கூடாது சொல்லிட்டு அகமர்ஷன சூக்தல்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டார் அகமர்ஷன சூத்தம் எல்லாம் எல்லா நதிகளையும் பிரார்த்தனை பண்ற ஒரு ஸ்தோத்திரம் அது வேத மந்திரம் அப்போ அது தெரிஞ்சது கங்கா கங்கான்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சது சும்மா குளிக்க கூடாதான் கங்கே கங்கே கங்கே கங்கே அப்படின்னு சொல்லி குளிக்கணுமா நமஸ்காரம் சரி சும்மா உங்களுக்கு விஷயம் தெரியறதுக்காக சொன்னேன் சாத்விகாணியே சேவைதா சாத்விகாணியே அப்ப வந்து சாத்விகமான விஷயங்களே நாம தீர்த்த ஆப்பகா தீர்த்தம்னால இவ்வளவு தூரம் போயிடுச்சு தீர்த்தம் அப்படின்னு சொன்னா புனிதப்படுத்துறதுன்னு அர்த்தம் கங்கைக்கெல்லாம் அந்த மகத்துவம் எல்லா தீர்த்தங்களுக்கும் உண்டு ஒரு ஜல தொட்டு அதுல வந்து கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் அஸ்மின் பக்கெட் ஜலேஸ்பின் சந்நிதி குரு அப்படின்னு சொல்லி அங்க நம்ம டவுன்ல சொன்னா கூட அஸ்மின் பைப் அஸ்மின் பைப் நாலே சன்னிதி குரு அப்படின்னு சொல்லி பைப்பை திருப்பி குளிச்சா நம்ம குளிக்கிறோம் ரூம்ல என்ன அது என்ன ஜலம்னா கங்கா ஜலம் தான் ரூம்ல அது அழியில சுத்தமா பியூரிஃபை பண்ணி வந்துருக்கு பூமியில பாருங்க சமாளிச்சுட்டா ஆஹா இதுல எல்லாம் நிறைய சொல்லுகிறார் அவர் இதுல எதெல்லாம் சாத்திகமோ அதெல்லாம் கடைபிடிக்கணும் அதனால என்ன வரும்னா தத்தோ தர்மஹா அதுக்கப்புறம் ஈஸ்வர பக்தி திருடமாகும் இதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈஸ்வர பக்தி திருடமாகும் இருப்போம் கஷ்டத்துக்கு பயந்து அர்த்தார்த்தி பக்தி பண்ணிட்டு இருப்போம் இதெல்லாம் வந்தபோது பக்தி வந்துடும் தத்தோ தர்மஹா இந்த இடத்துல தர்மஹா இஸ்இக்கு ஜிக்னாசு பக்தி அர்த்தம் இறைவனை அறிய வேண்டும் இறைவனை உணர வேண்டும் அவனோடு கலக்க வேண்டும் இணைந்து சிக்கன பிடித்திருக்க வேண்டும் பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சுறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதிய நீ எங்க போறதுக்கு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இனிமே எங்ககிட்ட தான் நீ என்னை விட்டு இமைப்போதும் என்னஞ்சில் நீங்களாதான் இதுதான் வாஸ்தவமான ஈஸ்வர பக்தி இரவும் பகலும் பிரியாது வணங்குவான் இப்ப தத்தோ தர்மஹா தர்மஹான்னு சொன்ன ஜிக்னாசு பக்தி இதுக்கு கீழே இருக்கிற பக்தியெல்லாம் கீதையில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏழாவது அத்தியாயம் பதினாலாவது ஸ்லோகம் பார்த்துங்க கீதா செவன்த் சாப்டர் ஃபோர்டீன்த் பதினாலு தான் நினைக்கிறேன் அதில் கிருஷ்ணர் பக்தர்களை நாலாக பிரிச்சிட்டார் கஷ்டத்தில் கும்பிடுறவன் பணத்துக்காக கும்பிடுறவன் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கும்பிடுறவன் என்ன நன்றாக தெரிந்து கொண்டவன் சொல்றார் ஆகையினால தர்மத்துல இறைவன் மீது பற்று உண்டாகும் அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னா தத்தகா ஞானம் அதுக்கு பிறகு ஞானம் உண்டாகும்னா என்ன ஞானம் இறைவன் வேறு நான் வேறு அல்ல அந்த இறைவன் எனக்கு வேறாக இல்லை அவன் இல்லாமல் என்னால் இயங்கக்கூட முடியாது நானே அவன் அவனே நான் சோகம் அஹம் சஹ பிரம்மை அஹம் அஹம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் வேறு நான் வேறு என்று அறியாமல் எண்ணிக்கொண்டிருந்தேன் அந்த கடவுளே தான் என் சுரூபமாக இருக்கிறார் நான் ஏதோ குறைவுபட்டவன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் இறைவன்தான் நிறைவானவன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்னுடைய உடலோடு என்னை கருதிக்கொண்டதால் தான் நான் குறைவுபட்டவனாக தென்பட்டேன் என்னுடைய உடல் அபிமானங்களை விட்ட பிறகு இறைவன் வேறு நான் வேறு இல்லை என்பதை நன்றாக புரிந்து அது வந்து அதுக்கு தான் ஞானம்னு பேர் இந்த இடத்துல சாதாரணமாக ஞானம்னா அறிவு ஞானத்துக்கு விஷயங்கள் பல இருக்கு இப்போ வந்து கடஞ்ஞானம் பட்டஜானம் மட்டஜானம் விர்கானம் புஸ்தகானம் மனுஷானம் இப்படி ஞானம் பல வகை ஞானத்துக்கு விஷயங்கள் நிறைய இருக்கு ஞானத்துக்கு விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால் இங்கே ஞானத்துக்கு விஷயமாக இருக்கிறது என்னென்னா ஆத்மஸ்வரூபம் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஜானம் இறைவனும் மனிதனும் உண்மையில் ஒன்றுதான் உடலால் மனதால் உபாதிகளால் இந்த உபாதிங்கிறத பிறகு நான் விளக்கிறேன் இவற்றால் வேறுபட்டவனாக இருக்கிறான் உண்மையில் ஒன்றுதான் இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் அது நாளாகும் நாளாகும்னா என்ன நம்ம டெக்ஸ்ட் வர்றதை பொறுத்து நான் பின்னாடி கொஞ்சம் தெளிவாக விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதனால ஞானம் அதையும் ஒரு வார்த்தையை போட்டுட்டார் யாவத் ஸ்மிருதி அபோகனம் யாவத் ஸ்மிருதி அபோகனம் ரொம்ப அருமையான வார்த்தை இந்த ஞானம்னு சொன்னால் முதல்ல சத்துவகுணத்தை கடைபிடிக்கிறோம் அதனால என்ன கிடைக்கிறது ஈஸ்வரன் பேரில் நமக்கு வாஸ்தவமான பக்தி வருகிறது அந்த பக்தி வந்தவுடனே இறைவன் என்ன பண்ணுறானா நல்ல சத்குருவ அனுப்பிச்சு வைக்கிறானா நல்ல குருவனே குருவாக வருகிறான் சொல்லுகிறது குரு வந்து வேற யாரும் இல்ல ஈஸ்வரன் தான் ஆதி அநாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்று இலங்கும் ஜோதி மௌனியாய் தோன்ற தாய்மாரர் சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகர் வந்து சிவ திருப்பெருந்துறையில வந்து சிவபெருமான வந்து உபதேசம் ஆயினார்னா சிவபெருமானே குருவ குரு வடிவாகி குவலையன் தன்னில் குரு ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அந்தணன் ஆவதற்கு இன்னொரு பொருள் என்ன சொல்றாங்கன்னா திருப்பெருந்துறையில குருவாக வந்து என்னை ஆண்டு கொண்டான் அந்தணன் ஆவதும் அந்தணன் தான் அந்த இடத்துல குருன்னு அர்த்தம் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் துறும் எழுந்தருடைய பரனே செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டினா நீ வந்து அந்த கோவிலை காட்டி அந்த குருவாகவும் அந்தணன் ஆவதும் காட்டி ஆண்டு ஆண்டு கொண்டாய் வந்து எப்படி வரும் தானா வராது பக்தி என்ன பண்ணும்னா நல்ல சத்சங்குஷா குருவோட சங்கத்தை ஏற்படுத்தும் அந்த குரு என்ன பண்ணி கொடுப்பார்னா அந்த இறைவனும் நானும் நீயும் உண்மையில் ஒன்றே ஒரு தோற்றத்தில் நாம் வேறு இறைவன் வேறு நீ வேறு என்று உனக்கு தோன்றுகிறது உண்மையில் வைகோவிந்ததுல அழகா சொல்லுகிறாசுங்கிற இத சொன்ன உரியல என்னை கோவிச்சுக்கிறேங்கிறார் கடவுளை நானும் ஒ சொன்ன முட்டாளன்னு என்ன சொல்றே மை சாண்யத் வியர்தம் குப்பியசி குப்பியசின கோவப்படுறேன் குப்பியசி மை அசஹிஷ்ணு விஷ்ணு அசஹிஷ்ணு எப்படி போட்டார் என் மேல உங்களுக்கு என்ன சிகிச்சைகள் உன்னாலும் ஏகோ விஷ்ணு மகதூதம் அவ்வய சாப்பிடற போது பெரியவங்கள்னா விஷ்ணு ஏகோ விஷ்ணு சர்வ வியாபகமான பரம்பொருள் ஒன்றுதான் மகத்பூத்தம் அது பெரியது பிருத்த்பூத்தானி அநேகஷா ஒவ்வொரு உயிரிலும் அதான் இருக்கான் அநேகஷக்பூ ஒரே சூரியன் எப்படி பல குடங்களில் பல பிரதிபிம்பங்களாக தோன்றுகின்றானோ ஒரே ஆகாசமானது அந்தந்த கட்டடங்களுக்கு தகுந்ததாக மாறிக்கொள்ளுகிறதோ அதுபோல அந்த பரம்பொருள் ஒன்றே ஷ்ணு மகத் மகத் பூதம் ஏகோ விஷ்ணு பிளக் பூத்தானு அவனே உணவாகவும் அவனே உண்பவனாகவும் அஹம் அன்னம் அஹம் அன்னாதம் அப்படின்னு சொல்லி பகவான் ஒருத்தந்தான் இருக்கான் இறைவனே இத்தனை வடிவங்களாக இருந்து இது எப்படி சுவாமி எப்படி ஏத்துக்கிறதுனா உங்க கனவை கண்டா போற நீங்க கனவுல படைக்கிற அத்தனை மனசுக்கு வேற நீங்க ஒருத்தரை தான் என்ன பண்றீங்க கனவுல எல்லா உயிர்களையும் தோற்று வைக்கிறீங்க மலைகள் நதிகள் சமுதிரங்கள் எல்லாவற்றையும் கனவுல தோற்றுவிக்கிறது யாரு நம்முடைய மனசு அதுல நமக்குள்ளேயே வேறாக நினைச்சுக்கிறது அதுக்குள்ளேயும் யாருன்னா நாம தான் அங்க ஒரு குரு வர்றாரு கனவுலே ஒரு குரு வர்றார் கனவுலேயே சத்துவ குணத்தை கடைபிடிச்சு கனவுலயே ஒரு குரு வந்து அந்த கனவுலேயே அவர் சொல்றார் இதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்ற புரியுது ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அதை கிருஷ்ணர் சொல்ல பின்னாடி பார்ப்போம் அப்போ இறைவனற்கு அந்நியமாக ஒண்ணும் கிடையாது இந்த ஞானத்தை கொடுக்கிறார் குரு ஆனா இவர் ஒரு வார்த்தையை கிருஷ்ணர் கவனமா போட்டிருக்கிறார் உலகம் உண்மைங்கிற எண்ணம் நீங்க தாரணூதோ தாவத் பர்ந்தம் ஞானம் பதின ூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூத முக்குணங்கள் அப்படி வச்சு பூதம்டா மு முக்குணங்கள் நீங்குகின்ற வரையில் இந்த மூணு குணமும் நான் இல்லை என்பது நன்றாக புரிகின்ற வரையில் வேதாந்தத்தை படிக்க வேண்டும் சொல்கிறேன் ஞானம் பெறதுன்னா ஞானம் வந்து இப்ப நம்ம ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் உண்மையிலேயே வருஷமா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அல்பன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லாட்டி வித்தியாசமான அகங்காரங்கள்லாம் இருக்குன்னு நமக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இதெல்லாம் மனசுனால அப்படி இருக்கு உண்மையிலேயே நீ அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்ன உடனே புரியறதில்லை ரொம்ப வருஷமா நம்ம அநேக ஜென்ம சம்பிராப்தோ பிறவியில வந்து நாம இந்த உடம்பு உடம்பு உடம்பு உடம்பு நினைச்சு நினைச்சு பழகி வந்த நம்ம சாஸ்திரம் வந்து ஒரு கணத்துல வந்து உபதேசம் பண்ண உடனே நமக்கு புரியறதில்லை ஆகையினால என்ன சொல்றாங்கன்னா புரிகிற வரைக்கும் படி புரிகிற வரைக்கும் குரு கிட்ட இருந்து அவர் சொல்லி அவர் அவர் கேள்வி கேட்பார் திரும்பவும் அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ நம்ம கேள்வி கேட்க முடியறதில்லை கேள்வி கேட்க முடிய பத்தாது அப்பெல்லாம் ரெண்டு சிஷியர்களும் ஒரு சிஷியர் தான் இருப்பாங்க நிறைய குரு நிறைய நல்ல குருவும் நிறைய பேர் இருப்பாங்க சிஷியர்களும் ரெண்டு பேரும் மூணு பேர் அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க இங்கெல்லாம் போய் பாருங்கள் ரிஷிகேஷ் அங்கெல்லாம் பெரிய ஒரு மகாத்மா இருக்கார் அவர் வெறும் கௌபீனம் தான் மகா பண்டித்தர் மகா மகா பண்டித்தர் அவர்கிட்ட போய் பாருங்க காலம்பரத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் போய் படிச்சுட்டே இருப்பாங்க ஒருத்தருக்கு வியாகரணம் சொல்லிக் கொடுப்பார் ஒருத்தருக்கு நியாயம் சொல்லி கொடுப்பார் ஒருத்தருக்கு பூர்வீமாம்சை சொல்லிக் கொடுப்பார் ஒருத்தருக்கு இத்தனையும் பண்ணிட்டு இருக்காரு மகாத்மா இங்கே இருக்கார் ஒரு குடிசையில் கௌப்பீலத்தை கட்டின்னு இருக்கார் அப்போ அவங்களாம் வந்து இந்த உபதேசம் படிந்த நல்ல முறையில் சொல்லி கொடுத்துக்கொண்டே இருக்காங்க அதுவும்ப்தியாச்சு இனிமே உனக்கு தத்துவம் புரிஞ்சுது அப்படின்னு அவர் சொல்லி அதுக்கப்புறம் நாமளும் நிதித்தியாசனத்தை நன்றாக பண்ணி அந்த ஞானம் திருடமாகணும் இங்க ஸ்மிருதி அபோகனம் சொன்னா உடலும் மனதும் நான் என்கின்ற எண்ணம் நீங்கும் வரையில் நீ வேதாந்த ஞானத்தை பெற வேண்டும் படிக்க வேண்டும் கற்க வேண்டும் அதையே ஆழ்ந்து எண்ண வேண்டும் ஸ்மிருதி அபோகனம் சொன்ன நினைவு நீங்கும் வரையில் அர்த்தம் நினைவு நீங்கும் வரையில் என்ன நினைவு நீங்கும் வரையில் நான் தான் என்கின்ற எண்ணம் நீங்கும் வரையில் இந்த மூன்று குணங்கள் குணங்களோட நம்மளை அப்படியே பின்னி பிணைச்சிட்டு இருக்கோம் மூன்று குணங்களோட நம்மை நாம் பின்னி பிணைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த எண் அதை நீக்கிற வரைக்கும் நன்றாக அதாவது ஈசிட்டு கூட இருக்கக்கூடாது என்ன சொல்றது அதாவது இந்த மண்ணெண்ணெய் டின்னுல நீங்க மண்ணெண்ணையை கொட்டிட்டு தேச்சு சீவு காப்பிடி எண்ணெய் போட்டு கழுவினாலும் போகாது கடைசியில் அது நெருப்புல போட்டாத்தான் போகும் அது மாதிரி இந்த மனசுல வந்து இந்த எண்ணம் வந்து ரொம்ப இந்த மண்ணெண்ணை விட மண்ணெண்ணாவது பண்ணிடலாம் நெருப்புல போட்டுக்கிட்டு எல்லாம் அதே மாதிரி இதுவும் இந்த ஞானத்தில் புடம் போட்டு எடுக்கணும் ஆத்மபோதத்தில் சொல்ல போகிறார் ியும்போவத்தில் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ாசனத்தினால நன்றாக பு சாஸ்திரத்தைானம் பண்றதுடிக்சன் தந்து என்றது இன்றதுனால என்னாகுமா ஜீவகா சர்வ மலான் முக்தஹா எல்லா அழுக்குகளிலும் நெருங்கி எப்படி இருக்காங்கன்னா ஒர்கங்கத்தை வந்து எடுக்கழுத்துல போட்டு இருக்கோம் கடையில போய் வாங்கிட்டு இந்த தங்கம் எடுக்கிறது எப்படின்னு தெரியுமா யோசிச்சு பார்த்திருக்கோமா கழுத்துல தங்கம் போட்டு இருக்கோம் நாம எல்லாரும் ரொம்ப உத்தமமான லோகம் சாஸ்திரங்கள் தங்கத்தை ரொம்ப ரொம்ப ஸ்வர்ணத்தை புகழ்ந்து பேசி ஸ்வர்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப மகிமை நான் உங்களுக்காக சொல்றேன் கொஞ்சம் ஸ்வர்ணத்தை பற்றி மகிமையாக சொல்லி இருக்கு ஸ்வர்ணத்தகட்ல ஒரு யந்திரம் எழுதி வச்சா அதுக்கு பன்னெண்டு வருஷம் பலன் சாஸ்திரம் சொல்லுகிறது தங்க வெள்ளி தகட்டுல எழுதி வச்சா யந்திரம் எழுதி வச்சா நாலு வருஷம்தான் பலன் சொல்லுகிறது தாமிர தகட்டுல எழுதி வச்சா அதுக்கு வந்து ஒரு வருஷம்தான் பலன்னு சொல்லுகிறது ஆகையினால இந்த ஸ்வரணம்ங்கிறது இவ்வளவு உத்தமமான ஒரு லோகம் போட்டால ஆபரணம் ஆனா போட்டு ராஜசமா இருக்கும் சாத்திகம் இருக்கு ஆபரணம் வெள்ளி ராஜச ஆபரணம் ராஜசமான ஒரு லோகம் இந்த ஸ்வர்ணம் வந்து எடுக்கிறது எவ்வளவு எடுக்கிற போது பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது மண்ணாத்தான் இருக்குது அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் தெரியுமா அது தங்கம் அந்த நம்ம பார்க்குற அந்த பிஸ்கட் ஆகி அது முத்திரை வச்சு அது வந்து அதை உடச்சி அந்த பிஸ்கெட்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை பார்த்தேன் யாரோ காமிச்சாங்க ஆகையினால அது வந்து அது வர்றத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அவ்வளோ புடம் போட்டு எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படி வைக்கிற போது அதில் எத்தனை அழுக்குகள் நீக்கப்பட்டு அதை கொஞ்சம் நினைச்சாலே போற நம்ம மனச நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்குதான் சங்கராச்சாரியா தங்கத்தை எடுத்துக்கிட்டார் அதுக்கு எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா இந்த ஸ்மிருதி அப்போகனம் இந்த நினைவை நீக்க வரைக்கும் இந்த மலங்கள் எல்லாம் நீங்கணும் சாஸ்திரத்துல நம்ம வேதாந்தத்துல என்ன சொல்றோம் நிறைய மலங்கள் சொல்றோம் அதாவது மனிதனுக்கு இருக்கிற மலங்களை சாஸ்திரம் நிறைய பிரிக்கிறது முதல்ல ராகத்வேஷ மலம் அப்புறம் விக்ஷேப மலம் அப்புறம் அஜான மலம் அப்புறம் சம்சய மலம் அப்புறம் விபரிய மலம் அஞ்சு மலம் விருப்பு வெறுப்புங்கிறது ஒரு அழுக்கு அப்புறம் அலைபாயும் தன்மை மனது அலை பாஞ்சுட்டே இருக்கேன் அது ஒரு மலம் அறம் வந்து அறியாமை நம்மை பற்றிய உண்மையை அறியாமல் ஒரு மலம் மலம்னா அழுக்கு அப்புறம் அஞ்சாவது அறிந்து கொண்டாலும் அதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் அது ஒரு வகையான அழுக்கு சந்தேகம் நீங்கினாலும் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ங்கிறாங்க ஹேபிட்னா என்னென்னா அது பாருங்கள் அது ரொம்ப பய அருமையான வார்த்தை அந்த இங்கிலீஷ் வார்த்தை ஹேபிட்ன்னா ஹெச் எடுத்துருங்க ஹபிட் ஏ எடுத்துருங்க பிட் பி எடுத்துருங்க பிட் போகவே போகாது அது ஹேபிட்ங்கிறது போகவே போகாது சாமியார் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டிருக்கார் நீங்கள்லாம் உத்தமமான வஸ்து ரொம்ப பகவானுடைய ஸ்வரூபங்கள் நீங்கள்லாம் ஈஸ்வர சுரூபம் அப்படின்லாம் சுவாமி சொல்லிகிட்டே இருக்கார் நம்ம திரும்ப திரும்ப அதே கதை தான் அது என்ன என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றார் ஒன்றும் புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்படி சொல்லி புரியுதுன்னு சொல்ல முடியல புரியலன்னு சொல்ல முடியல சந்தேகம் வர மாதிரி இருக்கு வராத மாதிரி இருக்கு அப்புறம் அங்கே சரியாயிடும் போல இருக்கு என்னெல்லாமோ தோன்றது சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த விபரியம்ங்கிறது இன்னொன்று இருக்கே விபரியம்னா அந்த ஹேபிட் உண்மையை சொல்றதெல்லாம் நம்மளால மறுக்கவே முடியல ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்கு ஆனாலும் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் உடம்புதா நான் இத்தனை வருஷமா சாமியை வந்து நீ வேறே நான் வேறேன்னு விழுந்து விழுந்து கும்பிட்டேனே நானும் நீ ஒன்று எப்படி சொல்ல முடியும் அது ஒரு ஹேபிட் தானே இத்தனை வருஷமா நான் என்ன உடம்பு உடம்பு நினைச்சுட்டு இருக்கேன் திடீர்னு வந்து நான் வந்து இல்லை இந்த உடம்பு இல்லை மனம் இல்லை புத்தி இல்லை நித்திய பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மா இப்படி சொல்ல முடிய அதுக்கு பேர் என்னது விபரியம்னு பேர் அதாவது கிளாரிட்டி தெளிவா ஞானம் இருக்கு ஆனா அது வந்து அசிமுலேட் ஆகலை ஜீர்ணமாக மாட்டேங்குது ஒத்துக்க முடியும் அதை ஒத்துக்க முடிஞ்சது ஏத்துக்க முடியல எப்படி ஒத்துக்க முடிகிறது ஏற்றுக்கொள்ள முடியலன்னா எப்படி இருக்கு நீங்க சொல்றதை என்னால் மறுக்க முடியாது நான் அப்படி இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு வகையான அழுக்கு அது ஒரு வகையான ஏன்னா இது இருந்தா தான் நீ மனமீதியோடு இருக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நான் என்ன சாஸ்திரம் சொல்றது ஆகினாலும் அவர் சொல்றார் அப்போ விருப்ப விருப்ப கர்மயோகத்தினால போக்குறோம் விக்ஷேபத்தை உபா சகுண பிரம்ம உபாசனையினாலையும் போ விஸ்வரூப உபாசனையினாலையும் போக்குறோம் அஜ்யானத்தை சாஸ்திரத்தை படிக்கிறதுனால போக்குறோம் சம்சயத்தை வந்து மனநத்தினால போக்குறோம் விபர்யத்தை ஆழ்ந்து நிதித்தியாசனம் பண்றதுனால போக்குறோம் திரும்ப திரும்ப அந்த தத்துவத்தையே திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால போக்குறோம் அதனால யாவத் ஸ்மிருதி அப்போகனம்னு சொன்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் உடல் மனம் என்னும் எண்ணம் நன்கு வேரோடு களையப்படும் வரை வேதாந்த சாதனைகளை விடாமல் அபியாசம் பண்ண வேண்டும் அதுதான் வேதாந்த சாத வேதாந்த சாதனைனா என்ன சிரவண மனணம் விதித்தியாசம் நான் உடல் மனம் இறைவனுக்கு வேறானவன் என்கின்ற எண்ணம் அடியோடு களையப்படும் வரையில் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை விடாமல் செய்ய வேண்டும் இந்த இடத்துல ஞானம்னு சொன்ன ஸ்ரவண மனநிதி அதனால கிடைக்கிறது ஞானம் திருட ஜானம் ஸ்தித பிரஜா பராபக்தான் குணா தீத குணத்தை அழகா சொல்லிட்டார் என்ன டெவலப்மெண்ட் பாருங்க ஒரு மனிதன் சத்துவத்தை நன்கு வெளிக்கொணர்வதற்காக ஊங்குவதற்காக சாத்விகமானவைகளையே கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைப்பிடிப்பானேயானால் அவனுக்கு இறைவன் மீது உண்மையான அன்பு உண்டாகும் அப்படி இறைவன் மீது உண்மையான அன்பு உண்டாகுமேயானால் இறைவன் நல்லதோர் குருவை இறைவனே குருவாக வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பார் குருனா இறைவன் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா ஆகியனால குரு வந்து சாஷாத் ஈஸ்வரன் அதனால அந்த பாவனையோட குருவை என்ன பண்றோம் ஈஸ்வரன் வந்து தெய்வம் மானுஷ ரூபேணு சாஸ்திரம் சொல்லிருக்க தெய்வம் மானுஷ ரூபேண தெய்வம் வந்து நமக்கு மனித ரூபத்துல வந்து உதவி செய்கிறது யாராருக்கு எந்தெந்த ரூபத்துல வரணுமோ அந்தந்த வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாய் அந்தந்த வடிவத்துல வந்து இறைவன் உதவி செய்கிறார் மிருக உலகத்தில் ஒரு ப்ராப்ளம்னா மிருகரூபமாக போய் பகவான் உதவி பண்ணுறாரு ஆனால் நம்ம உலகத்தில் சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் தெய்வம் மனுஷ ரூபேன நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சொல்கிறேன் எங்கிருந்தோ வந்தாங்க இப்போ ஒன்று சொன்னாங்க சமீபத்தில் இந்த ஒரு ஒரு கல்லூரியிலேருந்து எங்கேயோ எக்ஸ்கர்ஷன் போன போனாங்களாம் போன உடனே ஏதோ ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு ஆனால் யாரோ எங்கிருந்தோ வந்து காப்பாற்றி அவங்களெல்லாம் பண்ணிட்டாங்க சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பகவானுடைய மகிமை தெய்வம் மானுஷ ரூபேனி கடவுள்கிட்ட நல்லா பக்தி பண்ணினா கடவுள் என்ன பண்றாருனா நல்ல ஒரு குருவை நமக்கு அதனால தாய்மாரர் அழகா சொன்னார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு பண்ணினவருக்குன்னு சொல்லல முறையாக தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாக்கியம் பராபரவே என்ன அழகான வார்த்தை நீ வந்து ஸ்தல அந்த சாஸ்திரத்தினோட நல்ல வழியில போக ஆரம்பிச்சான போறோம் உனக்கு வந்து பகவானே வந்து கொடுத்துருவார் வேண்டியத கொடுத்துருவார் ஆகையினால ஞாவத் ஸ்மிருதி அப்போ அதுக்கப்புறம் ஞானம் வரும் அந்த ஞானமும் அசிமுலேட் ஆகிற வரைக்கும் அதை அதை சாதனை பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டார் கிருஷ்ணர் அவேத் சேவே ஞானயோக சாதனையை பண்ண வேண்டும் அல்லது அது வரும் அப்படின்னு அர்த்தம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணஸ் பூர்ணமாதாய் ஓம் ஷாந்தாரி